யனிதரு <Sýdiví> இந்த கண்கள் தேவர ஆகாரத்தையும் அதுல இருக்கக்கூடியதான் ஒரு திருஷ்டி விசேஷத்தையும் அடுத்ததாக சொல்ற கவி நாம் சந்தை கரதிகம் அம்பா எனக்கு ஒரு பேர் காவியா லாப விநோதிரி எப்பொழுதும் காவியங்களை கேட்டுக்கொண்டிருப்பாளாம் சாஸ்திரங்கள் சதுஷ்டிகலா ராஜ சதுஷ்டிகலா அமை எல்லா கலைகளும் அம்பா நடக்கு தெரியும் அம்பாண்டிய அனுகிரகம் இருந்தால் நமக்கு எல்லா கலையும் வரும் சங்கீதம் சாகித்யம் அதே போல சபையல் நாட்டியம் பாட்டு அதே போல சித்திரேக்கனம் டிராயிங் இப்படிப்பட்டதான கலைகளும் அப்பப்ப நமக்கு தெரியும் அதற்காக அம்பாண்டி எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்க பார்வதி பிராகத்தனா ஜென்ம லட்சா போன ஜென்மாவில வந்தது தானா வந்த மாதிரி அம்பாளுக்கு ஒரு தரம் சொன்னதுன்னே எல்லா சாஸ்திரமும் வந்துருந்தான் சர்வசாஸ்திரமீ தேவி எல்லா சாஸ்திரங்களையும் வந்துருந்தான் நம்ம சொல்றோம் எல்லாம் ஸ்ரீகள் படிக்கப்படாது சார் இந்த தேசத்துல படிப்பே வராது யாரு சொன்னார் எல்லா சாஸ்திரமும் பாஸ்ட்ரன் இருந்தாங்க எல்லாமும் தெரிஞ்சு ஆனா ஒரு நாள் மாதிரி சதசுக்கு போறது சட்டம் போடுறது யாராவது வேதம் தப்பு சொன்ன அடையாப்பா தப்பு சொலாம் அப்படின்னு உள்ளருந்து குரல் பெறுவோம் அந்த மாதிரி எங்கிருந்து கேட்டுருக்க சுவாமி தானா உங்கருது ஆகையா நம்ம நாட்டுல ஸ்திரீகளுக்கு படிப்பு இல்லைன்னு சொல்றது பத்தி எல்லாம் முட்டாசனா அவன் தெரியாம நீங்க எந்த டிகிரா எந்த ஸ்கூலுக்கு போகல என்ன அவ்வளவுதான் அவன் படிப்பு இல்லை அப்படின்னு எழுதி ஆனா பஸ்ட் எல்லா படிப்பும் வந்திருந்தது எல்லோருக்கும் ராமாயணம் பாரதம் பாகவதம் பேத சாட்சியம் எல்லாமே வந்துருக்கு இது என்ன வேதத்துல இருக்குன்னு தெரியாதுன்னு தெரியும் எப்படி நடந்திருக்க சில பேருக்கு அது தெரியும் அப்படிங்கறத நமக்கு தெரியும் ஆனா எந்த செக்ஷன் தெரியும் உங்களுக்கு தெரியும் அது என்ன அது லாய் படிச்சவனுக்குதான் தெரியும் இந்த செக்ஷன் பிரகாரி தப்பு அப்படின்னு நமக்கு அதெல்லாம் தெரியாது ஆனா இப்படி நடந்துக்கணும் இப்படி நடத்திக்கப்படாதுன்னு தெரியுமா இருக்கியா அப்படி வாழ்க்கைக்கு வேண்டியதான நெறியெல்லாம் அவனும் அறிந்து கொண்டுத்தான் இருந்தார் அதே மாதிரி இந்த எது ரைட்டு எது தப்பு அறிந்தவங்க நம்ம நாட்டுல எல்லோரும் காவியங்களை வாசிப்பார் வார பாரத ராமாயண இத்தியாத புராணாதிகள் தான் அவனுக்கு வந்து அதே போல அநேக காவியங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருப்பாடா இது ரொம்ப முக்கியம் நாம ஏதோ சின்ன வயசுல வாழ்க்கைக்கு அதுக்கப்புறம் விட்டுருவதுன்னு காவியாபின் எப்பொழுதும் அந்த காவியங்களை கேட்டுட்டு கேட்டுட்டு வினோதத்தை அனுபவித்து கொண்டிருப்பாள் இந்த பகவத்கீதை உபநெடுத்துகள் பாரதம் இவைகள் எத்தனை கேட்டாலும் அது திகட்டா ஏன்னா அதுல மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வேண்டியதான நிறைய விஷயங்கள் நடக்கு அதை சொல்றவா வெவ்வேறு விதமாக சொல்லிக் கொண்டிருப்பா வெவ்வேறு விதமா அழகாத்தான் இருக்கும் அதே மாதிரியே அம்பாடிதான் கேட்டு கேட்கும் பொழுது அந்த காதுகளும் ரொம்ப ஆனந்தமாக கேட்டு காதுகள் தான் கேட்டுக்கொண்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சுண்டு இந்த ரெண்டு கண்களும் அந்த நீளமா காது வரைக்கும் போயிருக்காங்க அந்த காது வரைக்கும் போகிறது மட்டும் அந்த கண்கள் காது கிட்டைய என்ன கேட்கிறதோ சாதாரணமா பாருங்க பே ஒரு நினைக்கிறவன் ரொம்ப உத்தம கிடைக்கிறது சாதாரணமாக மனசிய ரொம்ப கஷ்டம் புத்தகம் படிச்சுனாலும் அப்படியே அவாருக்கு விட்டு எதுல இருக்க அவ கேட்டு இருக்க ஆனா என்னடாது இவருடைய பார்வங்கி போய் எதாவது இன்ட்ரஸ்டிங்கா பேசிட்டு இருக்காளா அப்படின்னு அதே மாதிரி இந்த கண்ணு என்ன பண்ணிட்டா அந்த காது ஏதோ கேட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு உருத்து கேட்டதா அது ரொம்ப நேரம் பிரயாசப்பட்டதுனால அந்த கண்களுடைய நுனி பாகம் இருக்கு அது சிவந்து குச்சான் அது சிவந்ததாக இருக்கிறதுனால என்ன ஏற்பட்டதுன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கு கண் கோடியில கொஞ்சம் சிவப்பா இருந்ததுன்னா அது அழகா இருக்கு முழுமையா சிவந்தா இருந்தா மெட்ராஸ் அது கோடியில மட்டும் கொஞ்சம் சிவப்பா இருக்கணும் கவி நாம் சந்தர்ப்ப மகரந்தை கரசிகம் கவிகளுடைய சந்தர்ப்பங்கள் கவி சந்தர்ப்பம் அழகான விஷயங்களை எடுத்துச் சொன்னது தெரிஞ்ச விஷயத்தை அழகாக எடுத்துச் சொன்னது இவைகள்லாம் இருக்கு கடாட்சம் அந்த கட்டாட்சம் கடக பார்வையானது அது எப்படி வண்டு மாதிரி என்ன அந்த அந்த பாப்பா இருக்க பத்தியெல்லாம் அது என்ன வட்டு மாதிரி போறதா காதைகளையும் ஏன் அந்த கவிகள்லாம் நவரசத்தையும் சொல்ற சுங்காரம் வீரம் பீபத்தம் பயானகம் ஒரு காவியமும் அத்தனையும் வரும் ஒவ்வொரு காவியத்திலும் ராமாயணத்துல முதல்ல இருந்து பார்த்தேன்னா சுங்கார ரசம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீரரசம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயமான ரசம் யுத்தத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் வீரரசம் நடுவுல ஏமாத்துறத வஞ்சன இவைகள்லாம் பார்த்தா பீபட்சமான ஒரு ரசம் அந்த சூர்பனகையானதை ராமன் கிட்ட வரும்பொழுது ஒரு ஹாஸ்டியரசம் இந்த சூர்பனகை எப்படி இருக்கு ராமன் எப்படி திரிலோக சுந்தரமா இருக்கிற ராமன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறது இதெல்லாம் பார்த்தேன் ஹாஸ்யரசம் இப்படிப்பட்டதான ஒரு விஷயங்கள்லாம் ஒரு காவியமும் வரும் அந்த ரசங்களை எல்லாம் எடுத்து அழகாக சொல்லிக் கொண்டிருக்க கவிகள் அந்த ரசங்களை கேட்டுக்கொண்டிருக்க காதுகள் இந்த வண்டு என்ன பண்றதா அந்த காதுகள் கேட்டுக்கொண்டது எனக்கும் வேணும் எனக்கும் வேணும்னு கெண்டமை பாக்குறதா மகர பிரமண கல்லோ அதை விடாமல் ஒன்பது ரங்களாட்டிய ரெண்டு கண்களுக்கும் ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது என்ன சும்மா தான் கிடைக்கிறது காதுக்கு வேலையார்க்கார் காது அடிச்சுருக்கு தனக்கு ஃப்ரீயா கிடைக்கணும் அப்படி அப்படி ஃப்ரீயா கிடைச்சா அது வேற தவரசம் ஆயிரம் இருக்குன்னு பார்த்துக்கு ஆனந்த பட்டு இருக்கு ஆனா என்ன அம்பாளுக்கு ரெண்டு கண்ணு தானே மூணாவது கண்ணு ஒண்ணு இருக்கேன்னு அந்த மூணாவது கண்ணு அந்த தங்க கலர்ல இருக்கிறது அந்த கண்ணாவது ஒரு பாதிதான் கொஞ்சமாதான் திறந்திருக்கு அந்த கண்ணு என்ன பண்றதான் அது காது கிட்ட நம்ம வர முடியிலேயே கவலை பண்றதாம் இந்த ரெண்டு கண்ணு மட்டும் அங்கங்க போறது நான் போக முடியலயே நடுவுல மாட்டேந்தேனே எனக்கு ஒரு ரசமும் கேட்க என்ன அவன் குறுக்குழு கேட்பிக்கிறா சார் எனக்குறா நம்மளவாளுக்கு கிடைச்சு நமக்கு கிடைக்கலாம் அதனால என்ன அலிக்க நயனம் அந்த நடுவில் இருக்க கொடுக்கிறார் கண்ண இருக்க வச்சல அது கிஞ்சி தருணம் அதுக்கு கோப்பம் வந்தது கோபம் வந்த கண்ணது சிவந்து போச்சு தங்க கலர்ல இருக்கக்கூடியதான அந்த மூணாவது கண்ணோ சிவந்ததாக இருக்குமா அப்படி ஒரு கண்ணு முழுக்க சிவப்பாகவும் இரண்டு கண்கள் நுனியில சிவந்ததாகவும் விசாலமாகவும் காது வரைக்கும் எட்டி கொண்டிருக்கக்கூடியதான கண்கள் இது உங்க முகத்துக்கு திவ்யமான ஒரு அலங்காரத்தை கொடுக்கிறது சொல்ல முடியாததான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறது அழகேரு சொன்ன அந்த கண்களுடைய ஸ்வரூபம் இப்படி இருக்கு சரி சஞ்சலமாக இருக்கக்கூடியதான அம்பாட்டிய கண்களை இப்படி விசேஷமாக காவியங்கள் கேட்டுக்கொண்டிருந்து கொண்டு ஆகையால் முக்கியமாக நமக்கு என்ன வேணாம் என்கிறது வேணும் அதான் விசேஷமாக கண்களை சொன்னாலும் திவ்யமான சிரவணம் வேணும் எல்லா மகிழ்ச்சியாளுக்கும் இது வேணும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் நம்ம நான் ஏதாவது தெரியும் சார் தெரிஞ்சாலும் கேட்டுக்கொண்டிருக்கணும் ரொம்ப கஷ்டம் கேட்கிறது ரொம்ப கஷ்டம் கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு யோகம் நம்ம என்னமோ நான் ஹட்டாசன காலம் சர்வாங்காசனம் சிவராசனம் சீற்றராசனம் ஹராசனம் என்னென்னமோ ஆசனங்கள்லாம் பண்றா சார் ஆனா அந்த ஆசனங்களோட நீங்க இத கேட்டுக்கொண்டிருக்கீங்கள இது ரொம்ப விசேஷமானது ஏன்னா உங்களை அறியாமலேயே உங்க மனச அந்த பரமாத்மாவோட சேர்க்கிறது இது ஆசனங்கள்லாம் சரீரத்துக்குத்தான் சுத்தியை கொடுக்கறது சரீர சுத்தி வாயிலாக மனச நிறுத்தறதுக்கு முயற்சி பண்றது ஆனா இந்த சிரவணமானது என்ன பண்றது உங்கள் அறியாமலேயே உங்க மனசை சுத்தப்படுத்தி அதை பரமாத்மான்னு நிற்கும்படி பண்றது ஆகையால் இந்த சிரவணமானது ரொம்ப விசேஷம் ஆனா முப்பது ரசங்களோடு அதை கேட்கும் ஒரே விதமா கேட்ட திகட்டி போயிடும் அதை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கா அது கேட்கும் பொழுது ஒரு ஆனந்தம் ஏற்படுறது அந்த ஆனந்தத்தினால் இந்த கண்களும் விசேஷமான ஒரு மரப்பது உள்ளூர மனசு ஆனந்தத்தை அடைமையான முகம் தானா வருது அதுக்கு முக்கியமான ஒரு சாதனம் இதுதான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பலம் இந்த கண்கள்ல வரக்கூடியதான வியாதிகள் அவைகள்ல ஒண்ணும் வராது மசூதி போன்றதான வியாதிகள் ஒண்ணும் வராது அதுக்கு முக்கியமாக இதை தேங்காய் நைமயத்தில் இருக்க சாஸ்திரங்கள் தான் அது இருக்கட்டும்